வணக்கம் நேயர்களி நற்றினியின் சரித்திரம் தொற்று சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு அமெரிக்க உள்நாட்டின் போரின் போது வெர்ஜீனியாவில் ரிச்மெண்ட் நகரில் உணவு பற்றாக்குறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நூற்றுக்கும் அதிகமான பெண்கள் அமெரிக்க கூட்டமைப்புக்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு அமெரிக்காவின் முதலாவது திரையரங்கமான எலக்ட்ரிக்கல் தியேட்டர்ஸ் என்ற திரையரங்கம் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் திறக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஆஸ்திரேலியாவில் முதல் முறையாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நடிகர் சாப்ளின் அவர்கள் ஆயிரத்தி கம்யூனிஸ்ட் என குற்றம் சாட்டப்பட்ட பின்னர் முதல் தடவையாக ஐக்கிய அமெரிக்காவுக்கு வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு கனடா நாட்டின் டொரண்டோவில் சிஎன் கோபுரம் கட்டி முடிக்கப்பட்டது 553.33 மீட்டர் உயரமான இந்த கோபுரம் உலகில் மிக உயரமானதாகும் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு சாலமின் தீவுகளுக்கு அருகாமையில் கடலின் அடியில் இடம்பெற்ற நிலநடுக்கம் காரணமாக எழுந்த சுனாமி கார் சுனாமியின் விளைவாக இத்தீவுகள் பலத்த சேதத்தை சந்தித்தன எட்டு பேர் வரை உயிரிழந்தனர் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஆப்கானிஸ்தானில் இடம்பெற்ற பெரும் வெள்ளப் பெருக்கினால் பேர் கொல்லப்பட்டனர் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு கிரிக்கெட்டில் இந்தியா இலங்கையை வென்று உலகக்கோப்பையை வென்றது இரண்டாவது முறையாக கோப்பையை வென்ற இந்திய அணி சொந்த நாட்டில் நடைபெற்ற போட்டிகளில் கோப்பையை வென்ற முதலாவது அணி என்ற பெருமையையும் பெற்றது இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ராகேஷ் சர்மா அவர்கள் சோயூஸ்டி பதினொன்று விண்கலத்தில் பயணித்து விண்வெளி சென்ற முதலாவது இந்தியர் என்ற பெருமையை பெற்றார் இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எழுநூற்றி ஆண்டு கியோமோ கசனோவா இத்தாலிய நாடுகான் பயணி மற்றும் எழுத்தாளர் இவர் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு வாவேசு ஐயர் இந்திய விடுதலை போராட்ட வீரர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு மேக்ஸ் ஏர்னஸ்ட் ஜெர்மன் ஓவியர் மற்றும் கவிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ரோஷன் ஷேட் இந்திய ஆங்கில நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அஜய் தேவ்கான் இந்திய நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு மைக்கேல் கிளார்க் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு டேவிட் ஃபெரர் ஸ்பெயின் டென்னிஸ் வீரர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு சாமுவேல் மோர்ஸ் மோர்ஸ் தந்தை குறிப்பு கண்டுபிடித்த அமெரிக்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு கே ரஞ்சித் சிங்கி இந்திய கிரிக்கெட் வீரர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பி பார்த்தசாரதி குமுதம் இதல் நிறுவனர் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு எம் சரோஜா நகைச்சுவை நடிகை இந்நாளின் சிறப்புகள் உலக சிறுவர் நூல் தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே